தொக்கின்றது முக்கியமா அது என்போல காக்காது வரும்போது என்ன பிரமாதம் என்னமோ தகராறு இவற்றை தமிழன் எப்படியோ அறிந்து சில தீ சகனங்கள அருமையா இருக்கும் இன்னைக்கு அப்படி இல்லை போன போகுது வருது இந்த கணவனை இழந்தார் வரக்கூடாதுன்னு சொல்கிறது உண்டு கணவனை இழந்தவர்கள் எதிரில் வருது அவ்வளவு மங்கலம் அல்ல என்றெல்லாம் பொதுவாக முன்னெல்லாம் சொல்கிறது உண்டு என்ன பண்ணுறது அவர்களும் கூடுமானவரை வரமாட்டாங்க கணவனை இழந்தவர்களுக்கு அப்படி யாராவது வர்றதுனா கூட பொதுக்குன்னு ஒதுங்கிடுவாங்க நம்மாலேயே இந்த மாதிரி ஒரு அவர்களுக்கு இழப்பு என்றெல்லாம் அப்படிலாம் கிராமங்களில் நீக்க முடியும் அதெல்லாம் இப்பொழுது நான் நகரங்களில் போகின்ற பொழுது பரபரப்பு மற்றவையெல்லாம் காணுகின்ற பொழுது அதெல்லாம் போயே போயினேன் இருந்தாலும் அப்படி அனுப்பி போடும் எனவே மொய்த்த பல் சகுனம் எல்லாம் தீங்கு செய்ய புட்கள் ஈண்ட முன்முதிரம் காட்டும் அத்தனுக்கு என் கொள்கட்டேன் எப்படியோ இங்கே அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சில சகுனங்கள் ஏதோ நம்ம ரத்த குறிய காணப்போகிறோம் ரத்த குறியை காணப்போகிறோம் என்று அவருக்கு மனசுல பட்டு விட்டது ஆகவே என்ன தெரியுது கேட்டா வீட்டுல தன்னுடைய தந்தையார் தாயோடு வாழ்கின்ற பொழுது இதெல்லாம் அப்படியே அடிப்படையில பார்த்திருக்கிறார் அப்பா சொல்ல அம்மா சொல்ல அப்படி எல்லாம் பொறுத்து போகணும்பா அந்த பயணத்தை நிறுத்தி இடணும்ப்பா என்று போல இருக்கு ஆகவே இவருக்கு ஏற்கனவே இளமை காலத்துல இந்த இரண்டினுடைய அவன் தீய நல்ல சுகனும் தீயசுகனும் எல்லாம் எப்படியோ தாயந்தேர்வடி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதனால் அதை பார்த்து ஏதோ இன்னைக்கு ஒரு இரத்த நமக்கு காட்டும் என்று சொல்லிவிட்டு அத்தனுக்கு என் கொள்கட்டேர்ணையும் போதில் ஆனா எந்த தீங்கு வந்தாலும் பரவாயில்ல எங்க பெருமானுக்கு மட்டும் ஒரு தீங்கு வரக்கூடாது கவலையே இல்லை ஆனா எங்க பெருமானுக்கு மட்டும் எந்த ஒரு சிறு அணு வரக்கூடாதே என்ற ஒரு எண்ணத்தோடு அப்படி மேலே ஏறுகிறாராம் நம்முடைய சின்னார் அன்னாராத்திருக்காலத்தியாடிகளார் முனிவனார்க்கு தின்னனார் பரிவு காட்ட திருநயனத்தில் ஒன்று துண்ணன உதிரம்பாயிருந்தனர் இதுதான் பார்க்கணும் இதுதான் ஒலியும் ஒளியில காட்டணுங்கிறது இதோ இப்படி இந்த தீய சகுனங்கள் எல்லாம் கண்டு மனதுல ஒரு பெரிய அச்சத்தோடு என்ன அச்சம் தனக்கு நேருகின்ற அச்சம் அல்ல பெருமானுக்கு அச்சம் நேரக்கூடாது என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு கூட இவருடைய அந்த திருவடிகள் அப்படியே மேலே ஏறுகிறது ஏறுகிறது இதோ இப்பொழுது ஏறி அப்படி அப்படி மேல இந்த காலத்தி மலை மேலே அப்படி அப்படி போகுது இதுக்குள்ள இவர் ஏறத்தால் அந்த முக்கால் பகுதி அது ஏறி அப்படி வருகின்ற பொழுது மேலே யாரும் உட்கார்ந்து மரத்து மேல இவர் வந்து இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உட்கார்ந்து அவருக்கு இவருடைய அன்பினை காட்டுவதற்காக பெருமான் அப்படியே நினைத்தாராம் அவருக்கு என்ன நினைத்த நினைத்த மாத்திரத்துல எல்லாம் நடக்கும் அதனால ஒரு கண்ணில் அப்படியே ரத்தம் அப்படியே வரும்படியாக அப்படி இப்படி வரும்படியாக செய்து கொண்டார் யாரும் அது தீவத்தை அணுகுமா அணுகுமா அவரை நினைத்த நமக்கே தீய அணுகாதுங்கிறார் ஞானசம்பந்த பெருமாறு அடியார் அவர்கல்லும் போது பெருமானை நினைந்தவர்களுக்கே தீங்கு வாராது என்று சொல்லும் போது பெருமானுக்கு தீங்கு வருமா இந்த அன்பினை இவருடைய அன்பினை அங்க மேலிருக்கிற அந்த சிவாச்சாரியாருக்கு காட்டுவதற்காக அந்த ஒரு கண்ணு அப்படி ரேசா உதிரம் வந்ததான் உதிரம் வரும் மாறி இருக்க இதோ இவள் அந்த எண்ணத்தோடு ஏற பார்க்கிறார் அவ்வளவுதான் என்ன தெரிந்தது அண்ணலார் திருக்காலத்தி அடிகளார் முனிவனார்க்கு தின்னனார் பறிவு காட்ட திருநயனத்தில் ஒன்று துன்னன உதிரம் பாய இருந்தனர் தூரத்தே அவங்களை ஓடி வந்தார் இந்த வரைக்கும் அந்த கண்ணு மாறி தெரிஞ்சே அவகமா போன அந்த பெருமானுடைய இருக்க வந்தவர் குருதி கண்டார் இதுக்கெல்லாம் பொண்ணு சொல்ல வேண்டாம் குருதிங்கிறது ரத்தம் சாதாரணமா பழக்கத்தில் வந்துட்டு வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார் வாயில் நன்னீர் சிந்திட வாயில் இருக்கிற தண்ணீர் தானா அந்த அச்சம் மிகுதியினாலும் அப்படியே கீழே விழுந்துட்டான் கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வழிபாடே முடிஞ்சு போச்சுங்களா கையில ஊன தானா விழுந்தது இந்த பக்கம் கையை நின்றடை வீட வெம்முற்று நின்றோடி தான் கொம்பர் இப்பொழுது வில்லும் கையில் உணவும் தலையில் மலரும் வாயில் நீருமாக இருந்த அந்த திருமேனி அந்த கண்களில் குருதி வருவதை என்பதை பார்த்த மாத்திரத்திலே வாயில் நீர் நீந்து நீங்கின தலையிலிருந்து மலர் தாமே கீழே விழுந்தன இவரு கையில் இருந்த ஊன் தாமியே நிகழ்ந்தன இன்னொரு கையில் இருந்த வில் தாமியன்னு அங்க வில் கையை நின்று இடைவேளை இங்க நாலு செய்து இடைவேளை நான்கு இடைவேளை நின்ற இவையெல்லாம் நம்ம இவர் இதெல்லாம் செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப மாதிரி சிந்தனையே சேது பிள்ளைன்னு போட பெரியவங்களுக்கு மகா சன்னிதானது சேது பிள்ளைன்னு போட்டிருப்பாங்களா சேது அவர் சில ஒப்பீடுகளை செய்தவர் ஒப்பீடு செய்தார் அங்க வெறும் கையில் நின்று வீழ வெம்முற்று நின்றடிந்தான் என்றார் கம்பன் இங்கே வாயில் நீர் வீழ தலையில் இருந்த மலர் வீழ ஒருகையில் இருந்த ஊன் வீழ பிறதுகையில் இருந்த வில் வீழ விம்முற்று நின்றொடிந்தார் விம்முற்று நின்றொடிந்தார் இந்த பெரியவர் பார்த்த உடனே பைந்தடையாளவர் நிலத்திலை பதைத்து விழுந்தார் அப்படியே கீழே விழுந்தாராம் விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர் குருதி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா யாருக்கு முதல்ல வந்து அடனே கண்ணில் எடுத்த வருதுன்னு சொன்ன உடனே மெதுவா போய் எடுத்தபடியே துடைத்தாராம் அந்த கண்ணிலே துடைத்தார் ஒ ஒரு சமயத்தில் வந்தது மட்டும் நினைக்கலாம் ஆனா மீண்டும் வழிந்து கொண்டே இருக்குதான் ஆனா நிற்பதை காணவில்லை செய்வது அறிந்த உயிர் தும அழிந்து போய் வீழ்ந்தார் அதாவது இதெல்லாம் இன்னது செய்வது இன்னது தவிர தெரிய முடியாத நிலை மேல நிகழ்வது அது ஏன் விடறார் ஏன் விடறார் இதெல்லாம் கேட்க முடியாது என்ன செய்வதுன்னு தெரியாத நில அது மாதிரி நல்லா அது அங்க கூட சீதை அது இந்த இடத்துல ஒப்பு காட்டில் அவரு இருந்தாலும் சீதை எப்படி இருந்தால் பிரிவனாலே என்று சொல்கின்ற பொழுது அப்படியே ஒரு பாட்டை கம்பர் பெருமான் பாடி வச்ச அதனால ஏன் விழுந்தா ஏன் அழுதா ஏன் அப்படி திரும்பி பார்க்கிறான்னு சொல்ல முடியாது அந்த அவல நிலையில் இன்னதுதான் செய்வது இன்னதுதான் தவிர்பது என்று தெரியாமல் செய்கின்ற செயல் தன்னை மரம் செய்கின்ற செயல் அது போல இங்கே விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர் குருதி வீழ்வது ஒழிந்திடக்கானார் செய்வது அறிந்திலர் உயிர்த்து மீள அறிந்து போய் அழிந்து போய் வீழ்ந்தார் தேறி அப்புறம் பார்த்தார் இதுவரைக்கும் நோயை பார்த்தார் இதற்கு நோய் முதல் என்னன்னு பார்த்தார் இந்த மாதிரி எங்க பெருமான் கண்ணில் குருதி வரணும்னு சொன்னா யாரோ ஒரு ஆள் இடைஞ்சர் பண்ணிருக்காங்க அது ஆனது மக்களா இருக்கலாம் அல்லது விலங்கா இருக்கலாம் வேற எதுவோ இருக்கலாம் ஒரு மலைப்பாம்பு ஆட்டை விழுங்குச்சு இதுல தினமணியில வந்தது விழுங்கிச்சான் விழுங்கு அது கொம்பு இருக்கிற ஆடு இது விழுங்கி இருக்குது அந்த ஆட்டை தண்ணீரில் போய் வந்து கொம்பே அதனுடைய தொண்டையை கழிச்சு நாளைக்கு ஒன்று ஒன்றை தாக்குகின்ற அது போல ஏதேனும் ஒரு விலங்கை ஒன்று கொண்டு செய்ய அது மாதிரி எங்க பெருமான் கண்ணு அது தெரியலையே என்று கருதி அப்படி பார்த்தாராம் நல்ல வேலை இந்த பார்த்த நேரத்துல இந்த ஆள் தெரிஞ்சிருந்தாரு யாரு இந்த மேல உட்காந்து தெரியும் துண்டுகுண்டு ஏதேனும் தெரிஞ்சிருந்தது தொலைஞ்சார் நல்ல வேலை எல்லாம் அஞ்சு ஒடுங்கி அப்படியே அந்த மரக்கலையோட இருந்தார் திகைத்தனர் திசைகள் எங்கும் பார்த்தனர் எடுத்தார் வில்லும் வாளியும் தெரிந்து கொண்டியும் மலை இடை எனக்கு மாறா செய்தார் உலர்களோ முதல்ல யாருனாரு இங்க யாராவது என்ன மாதிரி ஒரு வேடர் அந்த வேடர் ஏதேனும் எங்க பெருமானுக்கு மாதிரி இடையூறு செய்துட்டானோ அதனால எப்போ மக்களால எதாவது வந்ததோ என்று சொல்லிட்டு விலங்கின் சாதி முன்னாக உள்ள விளைத்தவோ அல்லது ஒரு கால் விலங்குகளை என்னவென்று கருதி ஒன்று அவருக்கு புரியாத நே என்று நீளிரும் குண்டை நெடுதடை நேடி சென்றார் கையில் வில்லையை வைத்துக் கொண்டு கொண்டு ஒரு வளம் வந்துட்டார் எங்க காலத்தி அங்க ஏதேனும் ஒரு நாயோ நரியோ ஏதோன்னு கண்ணில் பட்டிருந்தது தொலைஞ்சிடும் நல்ல வேலை எதுவுமே படல ஆனா ஒரு சுத்திட்டு ஒருத்தரையும் காணாம விலங்கும் இல்லை வேடரும் இல்லை எப்படி எங்க பெருமான் கண்ணில் குருதி வரும் என்று கருதிய அந்த ஆய்வோடு கூட வேடரை காணார் தீய விலங்குகள் மருங்கும் எங்கும் நாடியும் காணார் மீண்டும் நாயனார் தம்பால் வந்து மீண்டுங்க வந்து பார்த்தா அது வடிந்து கொண்டே இருக்குப்பாவும் எங்கேருந்து தாம்பரமும் குருதி தெரியல வந்து கொண்டிருக்கான் அப்படி வருகின்ற பொழுது நிறைமலர் ப நீடிய சோகத்தோடு நிறைமலர் பாதம் பற்றி மாடுற கட்டி கொண்டு கதறினார் கண்ணீர்வார இதெல்லாம் ஒரு காலத்துல இந்த பாத்திரத்தை போடணும்னு சொன்ன பாத்தீங்களா பாத்திரம்னா பாத்திரம் இந்த பாத்திரத்தை போடணும்னு சொன்னா ஒடுங்கி போன சிவாஜி கணேசனை போட்டா அந்த வேடதா சரியா இருக்கும் வேற யாரும் அனுப்பிச்சு தகுதியில் அவரை போட்டிருந்தா இந்த கட்டி தழுவினார் என்று சொன்னா நிச்சயமாகவே அவை செய்திருப்பார் ஆகவே அது மாதிரி மாடுற கட்டி கொண்டு கதறினார் கண்ணீர் வார பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார்கடுத்தது என் வருமான நான் உண்டு அருமையா இருந்து இருந்து அருகிலிருந்து இரவெல்லாம் காத்து பகலிலே உணவூட்டி மகிழ்ச்சியாக இருந்த எனக்கு இந்த ஒரு அனுபவம் எனக்கு வேணுமா தேவைதானா பாவியேனுக்கு நான் ரொம்ப செய்த பாவம்தான் கண்ட வண்ணம் பரமனார்கடுத்தது என்னோ ஆவியின் இனியங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்ன இப்ப ரொம்ப ஒவ்வொரு மனிதனுக்கு எது ரொம்ப சிறப்பானது கேட்டா அவன் உயிர் தான் ரொம்ப சிறப்பு ரொம்ப அருமையா அப்பர் சுவாமியில கேட்டாங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப இனிமையானது யாரு அப்படின்னார் முதல்ல சொன்னார் என்னில் ஆறும் எனக்கு இனி என்னை விட எனக்கு இனியவன் வேற யாரும் இல்லை அதான் உண்மை இப்ப நம்ம நாமெல்லாம் அந்த அந்த கட்டத்துல தான் இருக்கிறோம் அவர் இதுக்கு மேல் கட்டத்தில் ஏறி போனவர் நாம் இந்த கட்டத்திலே இருந்து கேட்டுக்கிறோம் என்னில் ஆறும் எனக்கு இனி ஆறில்லை சுவாமி அப்ப உங்களை விட உங்களுக்கு யாரு இனிமையா இல்லை அப்படின்னார் அப்படித்தான் இருந்தேன் இப்போ அப்படின்னார் என்ன சாமின்னார் என்னிலும் இனியான் ஒருவன் உளன் என்று சொன்னார் என்னை விட இனியவன் ஒருவன் உண்டு அது எங்க சாமி இருக்கிறனர் என்னுடைய புறம்பாய் வெளிப்போந்தும் உள்போந்தும் இருக்கின்ற அந்த காற்றாக இருந்து கொண்டிருக்கிற எங்கள் பெருமான் அவன் தான் எனக்கு மேல் இனிய அப்போ முதல்ல உலகியல் வழிபாட சொல்கின்ற பொழுது நம்மை விட யாரும் உலகத்திலேயே அவர் அவர்களுக்கு என்னன்னு கேட்டா அவனுடைய உயிர் தான் மிக இனிமையானது ஆனால் அதை சொல்லி என்னில் ஆறும் எனக்கினி யாரில்லை என்று சொன்ன அப்பர் சுவாமிகள் இருப்பா இனியான் ஒருவன் உளன் என்று சொன்ன அதுபோல இங்கே என் ஆவியை விட சிறந்தவனாக இருக்கின்ற பெருமானி இருக்கியப்பா எப்படிப்பா உனக்கு அர்த்தம் வந்தது ஆவியின் இனியங்கள் அத்தனார்க்கு அடுத்தது என்னோ ரொம்ப அருமை மேவினார் பிரியமாட்டா விமலனார்க்கு அடுத்தது என் பெருமானி நமக்கு மனிதனிடத்துல ரொம்ப பாசம் வச்சிருப்போம் ரொம்ப நாள் பாசம் வச்சிருப்போம் ஒரு கால இல்ல நாம வைக்கடைசி வெறுத்து கூட போச்சு இறைவனிடத்துல ஒரு ஆன்மா பற்று வைத்தது ஒரு காலத்துல அந்த இந்த இனிமை இனிமையானது மாறாதனர் மேவினார் பிரியமாட்டா விமலனார் கடுத்தது என்கூ ஒரு முறை எங்கள் பெருமானை பார்த்து விட்டா மீண்டும் பெரிய மனசு வராதே வராது அப்படி இருக்கின்ற பெருமானுக்கு எப்படி வந்தது மேவினார் பிரியமாட்டா விமலனார் கடுத்தது என்கோ என்னோ தெரியவில்லை ஆவதொன் அருகிலேன் யான் என் செய்கிறேன் என்று பின்னும் பாருப்ப ஒவ்வொன்றா முதல்ல அந்த குருதி வந்ததை தன் கை நாள தொடைச்சார் தொடைச்சார் நின்னா பரவாயில்ல மீண்டு வந்தது வந்த உடனே இது யார் செய்திருப்பா அப்படி ஒரே ஒரு வளமா வந்து பார்த்தார் இப்ப ஒண்ணும் மீண்டும் வந்து பெருமாள் உன்கிட்ட படங்களும் கூட மீண்டும் உனக்கு எப்படிப்பா வந்தது நான் இதுவரைக்கும் அருமையாகவே கண்ணால் கண்டுகொண்டிருந்த எனக்கு இது மாதிரி ஒரு காட்சியும் காணும்படியான எனக்கு ஏப்பா வந்தது என்றெல்லாம் சொன்ன பிறகு அப்புறம் பார்த்தார் சரி இந்த குருதிப்ப நிக்கணும் அதுக்கு என்ன செய்யறதுல நோய் நாடி நோய் முதல் நாடி இதுவரையிலும் இனி அது தனிக்கும் வாய்நாடி இல்லை சரி அதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் வேணாம் இந்த ரத்தம் எப்படியாவது நின்று என்ன பண்ணலாம் இனி அது தணிக்கும் வாய்நாடி அதுவா திருவள்ளுவர் அல்லவா திருவள்ளுவர் எல்லாவற்றுக்கும் பொருந்தும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பை செயல் இதைவிட ஒரு எம்பிபிஎஸ் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தே கிடையாது முதல்ல ஒரு ஆள் வந்து காட்டினா என்ன நோய் இருக்கு என்ன காரணம் என்பது அதன் பிறகு அந்த காரணத்தை முதல்ல அடக்கி பிறகு காரியத்தை அடக்கணும் அழுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்பை செயல் சரி இந்த மாதிரி மருத்துவமனை பண்ணும் போது உயிர் தாங்குமா என்பதையும் பார்த்துக்கணும் சிவ சிவ ஏற்கனவே ஏறத்தால் முக்கால் ரேயும் போய்ட்டுது இவர் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ண உடனே பொசுக்களும் போட்டுதுன்னா அதனால் இவருக்கு இன்ஜெக்ஷன் தாங்காதுன்னு சொன்னால் என்ன பண்ணும் திரவமாக மருந்தை கொடுக்கணும் வாய்ப்பை செயல் நோய் நாடி நோய் முதல் நாடி அறுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் வாய்ப்பை செயல் அவங்க படித்த எம்பிபிஎஸ்சியில் கூட இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குமோ இல்லையோ ஆமா திருக்குறள் இருக்குது திருக்குறள் அதுபோல இங்கே ரொம்ப அருமையாக நோய் நாடினார் நோய் முதல் நாடினார் அங்கெல்லாம் சுத்தி பார்த்தார் யாராவது இருப்பார்களா என்று அப்படி இல்லை இனி அது தணிக்கும் வாய் நாடுகின்றார் என் செய்தால் தீருமோதான் அப்போ இந்த ரத்தம் நிற்கணும் என்ன செய்தா நிற்கும் என்று பார்த்தாராம் எம்பிரான் திறத்து தீங்கு முன் செய்தார் தம்மை காணின் ஆனா யாராவது இப்ப அது ரெண்டு காரணம் இப்ப இது இயல்பாகவே கண்ணுல தண்ணி இறத்த வருதா ஏதேனும் தாக்கப்பட்டு வருகிறதா அதான் நோய் முதல் நாடிங்களா தாக்கப்பட்டு வந்தா அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் இயல்பிலேயே வேற ஏதேனும் உள்ளத்திலிருந்து வருமானா அதுக்கு வேற மாதிரி மருத்துவம் யாராவது செஞ்சிருப்பாங்களோ எத்தனை இல்லையே நம்மதான் பார்த்துட்டு வந்துட்டோமே விலங்குகளாலோ மக்களாலோ மற்ற எவற்றினாலோ ஊறுபாடு வர்றதுக்கு வழி வாய்ப்பு அப்ப இயற்கையால் வருது என்ன செய்யவா என்று கருதி முடிவு கூறுகிறார் மொய்கடல் வேடர் என்றும் தீர்க்கும் மெய் மருந்து தேடி பொன் செய்த ஆழ்வாரையில் கொண்டு வருவன் நான் என்று போனார் பார்த்தார் இன்னைக்கும் கூட இப்ப போயிட்டு கொஞ்சம் இந்த விறகு ரகு உடைக்கிறாங்கல்ல விறகு உடைக்கிறது எல்லாம் இது வந்த உடனே பேச்சுக்கே போயிச்சு விறகுன்னு என்னன்னு தெரியாம இந்த விறகு போதும் போதோ அல்லது தழகளை வெட்டும் போதோ எதேனும் காயம் பட்டா அந்த காலத்துல எடுத்த உடனே சிட்டு போற பழகம் இல்ல அதற்கென்று சில செடிகள் மருந்து இருக்குது அதை எடுத்து அப்படியே புழிஞ்சு விடுவாங்க அடையி விடுவாங்க தெரிஞ்சா அப்படியே பட்டு போடும் ஒன்னும் பண்ணாதுமாங்க இன்னைக்கு அந்த மருந்து இருக்கு ஆனா மருந்து எதுன்னு தெரியாது நம்பிக்கையும் அதெல்லாம் ஆனால் தெரியாதே பொழுது தெரியாதே நம்பிக்கையும் குறைந்து போயிட்டோம் என்ன பண்றது ஒண்ணும் கிடையாது அப்படி தர என்ன பண்றது ஆகவே இவங்க என்ன செய்தாரலாம் இந்த வேடுவர்கள் ஏதாவது வேட்டையாடுகின்ற பொழுது மிருகங்களோ அல்லது முள்ளோ மற்றதோ கிளிச்சிருக்கும் கிழிச்சிருக்காது அந்த ரத்தம் வர்றதும் செடிகள் இருக்கு அதை தலையை பறிச்சு நல்லா கசைக்கு பிழிஞ்சு தடுவிட்டோம்னா சரியா போடும் என்பது கருதி இவர் அந்த மாதிரி செடியை பார்ப்பதற்கு போனாலும் கண்ணுல ரத்தம் வந்ததுன்னா அது நீக்குவதற்குரிய செடி எனவே நல்ல வேலையா இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா தின்னனார் அந்த பதினாறு ஆண்டுகளுக்குள்ளே இவற்றை சொல்லி வச்சிருக்காருன்னு தெரியுது கண்டாராம் உடனே கிளை இறங்கினாரியும் இனத்திலை பிரிந்த செங்கன் ஏறனிடை படித்து கொண்டு அப்போ அப்பா காலத்துல இந்த மாதிரி ரத்தம் வந்து சில அந்த மருந்து குணமுடைய அவற்றை பறித்து கள்ள புரிஞ்சிருக்கிறாங்க தெரிந்து ரொம்ப கவனமாக வச்சிருந்ததுனால அந்த மலையில் எங்க இருக்குன்னு பார்த்தார் பார்த்து ஆஹா இங்கே இருக்குன்னு அப்படி நாலு பேர் தலையை பறிச்சுக்கிட்ட பறிச்சுக்கிட்டு வந்தவர் நேரா பெருமாண்டத்தில் சென்று புணத்திடை பறித்து கொண்டு பூதநாயகன்பால் வைத்த மனத்தினும் கடிது வந்த மருந்துகள் பிழிந்து வார்த்தார் கையிலேயே பிழிஞ்சுடும் அப்படி பிழிஞ்சு அப்படி பார்த்தாங்களாம் ஒன்னும் நிக்கல இது ஆதித்தது இயல்பான இது ஏன்னு நோயா இருந்தால் இது நோயா இருந்தால் நின்றுடும் உண்மையிலேயே இது நோயல்ல மேல இருக்கிற ஆள் இதெல்லாம் பாக்குறதுக்காக நடிக்கிறது இப்போ அந்த ஆள் இப்ப என்ன பண்ணுவாரு ஒரே மொழியை சிவாச்சாரியாரையும் செஞ்சிருக்கிறோமா கிடையாது வந்த மணி அடிச்சா இறங்கி விட்டோம் அதோடு சரி சப்போஸ் இதே மாதிரி பெருமானுக்கு ரத்தம் தான் வந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம் ஏன் எப்படி வருது தெரியல என்ன பெருமானே இன்னும் ரெண்டு சும்பு தண்ணி ஊத்தி இருப்போம் ஏதோ வருது ஆண்டவனுக்கே வருது என்ன பண்றது கீழறங்கிடுவோம் ஆனால் இவர் புனத்தீடை தெரிந்து கொண்டு கையினால் பிழிந்து வார்த்தாம் மேல இருக்கிற ஆளுக்கு உபதேசம் உபதேசம் நீங்க தான் பூஜை பண்ணப்பா அவனும் தான் பூஜை பண்றான் பாருங்க மற்றவர் பிழிந்து வார்த்தை அருந்தினால் திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில் புண்ணியல் கரைபடாது இழிய அது குறைபடாது இழிய கண்டும் அது பாட்டு இன்னும் அதிகமா வருது பெருமான்ல இந்நிலைமைக்கென்னோ இனி செயல் என்று பார்ப்பார் அப்படி யோகிச்சார் இப்ப முதல் சிகிச்சை செஞ்சார் நடக்கல நிறைவான சிகிச்சை பண்ண நினைக்கிறார் என்னன்னு திட்டவருக்கு அப்படி ஆஹா அப்படின்னார் உண்டோர் உறுதி கலைஞரை நீட்டி அளப்பது ஒரு கோள் திருவள்ளுவர் இந்த மாதிரி ஒரு குருதி வரைவர் செய்வதைக் கொண்டு கேட்லையும் ஒரு உறுதி அறிகிறோம் என்னது இவங்க அப்பா எந்தெந்த அளவுல எல்லாம் இவருக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார் என்பது தெரியும் கலைஞரை நீட்டி அளப்பதோ கோடு ரொம்ப அருமை திருவள்ளுவர்ல சொன்னது அவர் நமக்கு ஒரு கேடு வந்ததுன்னா அதுல கூட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா ஒரு இருபது நாள்டு அடிச்சு புஞ்சு வெறும் கஞ்சி சாப்பிட்டு வெளியில கூட போக முடியல அப்படிங்க சார் இருபது நாளா பாடா படுத்துட்டு சார் இந்த டைபாய்டு வந்து தெரிக்கலாம இந்த இருபது நாள் எத்தனை பேர் வந்தாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டோர் உறுதி உனக்கு இந்த இருபது நாள் டைபாய்டு கஞ்சி சாப்பிட்டாலும் ஒரு ஒரு உண்மை தெரிஞ்சுக்கலாம் என்ன நமக்கு யாரா ரொம்ப வேண்டியவங்க வேண்டாத திருவள்ளுவர் உண்டு ஒரு உறுதி கலைஞரை நீட்டி அளப்பது ஒரு போல் ஆகவே அது போல இந்த மாதிரி பெருமானுக்கு குருதி வர இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்றோம் தின்னனாருக்கு பதினாறாவது ஆண்டுகள்ல அவங்க தந்தையார் பலவற்றி சொல்லி இருக்கிறார் அப்ப ரத்தம் வந்தா என்ன பண்ணணும் முதல் சிகிச்சை எடுத்து புரியணும்டா அப்படின்னு இருக்காரு அப்புறம் அப்படி நிக்கல அந்த இடத்துல கண்ணு தானே அது மாதிரி இன்னொரு கண்ணு எடுத்து வச்சுட்டீங்கன்னா அருமையா நிக்கமுடா ஊனுக்கு ஊன் ஊனுக்கு ஊன் இது ஞாபகம் வந்துட்டது அதனாலதான் ஆடாடாடா அப்படின்னு நினைச்சாரு என்ன செய்தார் இதற்கு உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் எனும் ஊரை முன் கண்டார் அப்பா சொல்லியிருக்காங்களே ஊனுக்கு ஊன் அப்ப ஒரு இடத்துல ஊன் அந்த எடுத்தா அதுக்கு ஏற்ற அதே போல் இருக்கிற ஊனை வைத்த இடத்துல செய்தால் அது அமைந்துவிடும் சரியாகிவிடும் என்று சொன்னார் அப்ப ஊனுக்கு ஊனாக வருவது எம்பிபிஎஸ் வந்த பிறகு தமிழனுடைய சொந்த சரக்கு இல்லைங்களா சொந்த சரக்கு இந்த அறிவியல் அறிவியல் தமிழ்நாட்ட ஒரு அறிவியலும் இல்ல மக்கியலா இருந்தது பல அறிவியல் இருந்தது ஊனுக்கு ஊனனும் கண்டார் அந்த நினைவு வந்தது வந்த உடனே இதற்கு அம்பால் இடந்த பின் எந்த யார்கன் நிற்கவும் அடுக்கும் அடாராடா அப்படின்னா பரவாயில்ல எங்க பெருமான் கண்ணுலதான் வருது எனக்குதான் ரெண்டு கண் இருக்குது அதுல ஒரு கண் எடுத்து அப்பிட்டம்னா அருமையா போச்சு இது வரைக்கும் என்று பெருமகிழ்ச்சி என்ன செய்தா மத்தடும் உள்ளத்தோடு மகிழ்ந்து முன் இருந்து தம் கண் முதற் வாங்கி முதல்வர் தம் கண்ணில் அப்ப இதுக்கு ஒண்ணு பேரை யாரையும் ஆரம்பி காக்க போறோம் கிடையாது நம்ம கிட்ட உறுப்பு அதனால குறிப்பில் குறிப்புணர்வாறை உறுப்பினர் யாது கொடுத்தும் குளல் திருவள்ளுவர் தம் உறுப்புல ஏதேன்னு ஒன்ன கொடுத்தா கூட நல்ல குறிப்பில் உணர்களை உணர்கின்ற அறிஞர் பெருமக்களை நட்பா குடா உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள்ள அன்பிற்கு உண்டு அடைக்கின்றால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் இப்படி எல்லாம் திருவள்ளுவர் சொன்னார் என்ன செய்தார் உடனே எடுத்தார் அம்பை எடுத்தார் ரொம்ப தன்னுடைய கண்ணை எடுத்து வைத்துக் கொண்டு அதை எடுத்தா அப்படியே அப்பினர் அப்படி அப்படி அது வச்ச உடனே அருமையாருதி நின்று போயிச்சு அப்ப ஊனுக்கு அப்பா சொன்னது ஆனா எங்கள் தந்தையார் சொன்னது பல நின்ற செங்குருதி கண்டார் அப்படியே பண்ணுவ குருதியமே வரலையா நிலத்தி நின்று ஏறப்பாய்ந்தார் ஏ அதெல்லாம் நீங்க அவருதான் செய்யணும் ஏற பாய்ந்தார் அப்படி துள்ளி குதிச்சாரா அந்த இருபது அடி மேல போய் பந்து மாறி பெருமானுக்கு தோள்கள் கொட்டினார் அப்படி இப்படி கொட்டினார் கூத்தும் மாடி நன்று நான் செய்தது இந்த நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உண்மத்தர் போல மிக்க மிகுந்த மகிழ்ச்சியினாலே பெருமான் பரவாயில்ல நமக்கு வழிவழியா கொடுத்த அறிவும் பயன்படுத்தது நம்ம அறிவு கூட நல்லா இருக்குதே அப்படின்னு நினைச்சாரு மகிழ்ந்தாராம் அப்புறம் வளத்தெருத்து கண்ணில் தம் கண் அப்பிய வள்ளலார்தம் நலத்தினை பின்னும் காட்ட நாயனார் இப்ப என்ன தெரியுமா இந்த கண்ணை அப்படி கீரிய பொழுதும் கீரியதை அடுத்து அப்பிய பொழுதும் அப்பியவுடனே அந்த கண் குருதி நின்றதும் இவர் ஆடியதமெல்லாம் யார் கண்டது மேலிருக்கிற ஆள் கண்டர்